நம்முடைய ஜீவியத்தில் இன்னைக்கு நாம் கவிழ்க்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு சிலதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் இதை வச்சுக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு தெய்வீகம் வராது வட்டிக்கு விடுற அனுபவங்கள் காசுக்காரருடைய அடுத்து புறா விற்கிறது பரிசுத்த ஆவியை நாம் விற்றுபடக்கூடாது ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும் சத்தியத்தை வாங்க அதை என்ன செய்ய புறா விற்கற ஆசனங்களை கவிழ்த்தார் உனக்குள்ள என்ன சிங்காசனம் இருக்கு உன சிங்காசனத்துல ஏசு உட்கார்ந்து இருக்கிறாரா இல்ல சாத்தானு உனக்குள்ள உட்கார்ந்து உனைய கண்ட்ரோல் பண்றானா உன் இருதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது யார் இயேசு தேவாலயத்துக்கு வந்த பொழுது அங்கே காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்தார் இரண்டாவது புறாவிக்களுடைய ஆசனங்களை கவிழ்த்தார் இன்னைக்கு நமக்குள்ள கவிழ்க்கப்பட வேண்டிய ரொம்ப காரியங்கள் இருக்கிறார் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுறேன் கவிழ்க்க வேண்டியவைகள் ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்னத்தையோ போட்டு கவிழ்த்துறோம் குடும்பத்தை கவித்துறாங்க விசுவாசத்தை கவுத்துறாங்க நான் அதுக்கு நல்ல வசனம் சொல்றேன் கவிழ்க்க வேண்டிய காரணம் முக்கியமான ஒன்று காசுக்காரருடைய பலகைகள் பட்டி விடுறீங்களா பரிசுத்தாவிய விற்று போட்டுக் கொண்டிருக்கிறீங்களா நீ என்ன மாதிரி அழுது பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னைக்கு பாருங்க அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு ரொம்ப அப்படியே எழு எட்டு மணிக்கெல்லாம் அப்படியே சோர்ந்து விடாச்சு வாலிய பிள்ளைங்க நோய்ச்சி செத்து மாதிரி ஒரு நூறு வயசு தாண்டின மாதிரி உட்காந்துட்டு கப்பல் கால கவுந்துட்டு மாதிரி உட்காந்துருக்கீங்க பரிசுத்தாவே போயிருச்சு விட்டுட்டீங்க நீங்க புறா விற்கிறீங்க நீங்க அழுது கேட்டு பெற்றுக்கொண்டே அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா சபையில் ஒரு திருக்கு தரிசியா இருக்காண்ணா உனக்கு கொடுக்கப்பட்ட திருக்குதரிசினா எங்க போயிருச்சு கத்துடைய வார்த்தை உன் காது கேட்கலையே கத்திய தரிசனம் இன்னைக்கு பத்தாவது கூட்டத்தில் கூட உனக்கு கிடைக்கலன்னு திருப்பி என்ன விசுவாசி உனக்குள்ள இருக்கிற புறாவிக்கிற தன்மை இன்னைக்கு கவிழ்க்க போகிறார் காசுக்காருடைய பலகைகள் கவிழ்க்கப்பட வேண்டும் யோனா மூணாம் அதிகாரம் நான்காவசனம் உனக்குள்ள இருக்கிற நினைவே கவிழ்க்கப்பட வேண்டும் அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் நினைவே கவிழ்க்கப்படணும் உனக்குள்ள இருக்கிற நினைவு எப்படி இருக்கு தேவ கோபத்துக்கு நேராக போகிற வாழ்க்கையை நீ மாற்று நேர நினைவுக்கு நேர போயிட்டே இருக்காதே அப்பா அது நிலைக்காது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் நினைவே கவிழ்ந்த அவ்வளவுதான் வாழ்க்கை கவிந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு உனக்குள்ள இருக்கிற நினைவைய கவிழ்க்கணும் வேற வழி இல்ல இன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுக்கணும் நாற்பது நாள் வரிசைய சொல்லிட்டே வரது நாள் அப்படி சொல்லிட்டு வரா நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் உனக்கு நினைவுங்கிறது பயங்கரமான பாவத்தினுடைய ஒரு தன்மை உள்ளது ஆண்டவர் தேவ கோபத்தையே அது மேல ஊற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டார் அதை கவிழ்த்திருந்த வழியே இல்லைங்கிற லெவலுக்கு வந்துருச்சு ஒருத்தர் ரெண்டு த்துிரம் பேரும் ஒரே ல இருக்கிரும்பாதீவியம் பத்து கூட்டம் ஆயிடுச்சு மன திரும்ப இன்னும் ஒரு உணர்வு வரலையா இன்னும் இந்த கூட்டத்தில் வந்து தலைய வந்து போட்டு அப்படி ஜாலியா போறிய நீ அழுகையோடு புலம்பலோட தேவசம் பத்து கூட்டம் ஆயிடுச்சு மனம் திரும்ப ஒரு உணர்வு புலம்பலோடு தேவசமூகத்தில் உனக்குள்ள இருக்கிற காசுக்காரருடைய பலகைகளும் புறாவிக்களுடைய ஆசனங்களும் உனக்குள்ள இருக்கிறதான நினைவையும் கவிழ்க்கப்பட்டு நீ போ நினைவைய தூக்கிட்டேயே அலையாத மனம் திரும்பாத ஜீவியம் உனக்கு கிடைத்த எந்த நாளில் ஆகிலும் லட்சிப்புக்கு எதுவான ஒரு இடத்துல நீ மனம் எவ்வளவு நாள் கழிச்சு மனந்திரும்போன்னு எவ்வளவு நாள் கழிச்சு மன திரும்ப சுத்தி போட்டும் தாண்டி உங்களை கிளியர் பண்ண வச்சிருக்கீங்க இது ஒரு டெட் மாதிரி வச்சுக்கோங்க இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற நினைவையை நீ கவிழ்பாயாகும் யாத்திராவும் பதினான்கு இருபத்தி ஏழுல எகிப்தியரை கத்தர் நீட்டினான் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் கூடிய சக்திகளை இன்னைக்கு நீ கவிழ்க்கணும் அது கண்டோலே கடந்து இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து அது உன்ன ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் இல்ல இன்னும் சரியா சொல்ல போனா சந்ததி பரம்பரை தலைமுறை தலைமுறையை அடிச்சுக்கிட்டே வருது வருஷம் அடிபட்டாங்க ஒரு தலைமுறைக்கு எத்தனை தலைமுறை அடி வாங்கிட்டு இருக்காரு தலைமுறை தலைமுறையாக அடிக்க உன்னை பின்தொடர்ந்து உன்னை அடிமைப்படுத்துகிற சக்திய இன்னைக்கு நீ கவிழ்க்கணும் சரியான ஒரு அபிஷேகத்துல வரணும் எனக்கு இந்த அபிஷேகத்தை பிடிக்கவே இல்லை புக்ல என்னன்னு கேட்டா கடைசியில் இந்த அபிஷேகம் வேற ஒரு சாயல் எங்க வருது வெளியே அக்னியா தெரிஞ்சு தான் திருப்பி எப்படி வாழ்க்கையில முன்னேறி குடும்பத்தில் உள்ள பிரச்சினைய சிங்காசனத்துக்கு வந்து சேருவ அபிஷேகங்கிறது அது கட்டுலாம் அவழ்த்து விடுறது இந்த மடையை திறந்த மாதிரி இருக்கணும் அணைய திறந்து விட்டா என்ன மாதிரி போகும் தெரியுமா அந்த அளவுல அவனுக்குள்ள அபிஷேகம் வரணும் சும்மா இன்னும் பத்து கூட்டம் முடிஞ்ச பிறகு செத்து போன மாதிரி செத்து போன மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது இருக்கணும் மோச தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது அப்ப ஜனங்க சொன்னாங்க ஐயா உங்க முகத்தை எங்களால் பார்க்க முடியல முகத்துக்கும் முடிய துணியை போடுங்கன்னு சொன்னாங்க எந்த அளவு அவனுக்கு பிரகாசம் இருந்ததுன்னு பாருங்க கூட்ட ஒரு தேவசத்துக்கு போயிட்டு வெளியே வந்த அந்த அளவு நீ தேவ இருக்கணும் உனக்குள்ள இருக்கிற எகிப்தின் உன் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வருகிற அசுத்த வல்லமை இன்றைக்கு கவிழ்க்கப்பட வேண்டும் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று சோதம் கர்த்தர் தமது கோபத்திலும் சோதோமையும் செபோயையும் அதாவது உச்சிக்கு போயிட்டான் அவன் இனி அதுக்கு அவனுக்கு டைம் ஒண்ணுமே கிடையாது ஆப்ரஹாம் ஜெபிச்சாலும் சரி யாரு ஜெபிச்சாலும் சரி லோத்தம் வேணா வெளியே கொண்டு வந்தாரு தவிர சோதம் என்ன செய்யல கத்தாரு விட்டல அது செட்டில்மெண்ட் செட்டில்மெக்கு ஆயிடுச்சு பைனல் போயிடுச்சு அதுக்கு பிறகு அது முடிவுதான் அந்த லெவலில் நீ பாவத்தில் போயிருந்த உனக்குள்ள ஒரு சோதம் உனக்குள்ள ஒரு நினைவே உனக்குள்ள ஒரு எகித்து உனக்குள்ள ஒரு புறாவிக்கிற ஆசனம் உனக்குள்ள ஒரு காசுக்காரருடைய ஆசனம் இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் ஒரு தேவாலயம் நீ நடமாடுற நானும் நடமாடுறேன் அர்த்தமில்லாத வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போக கூடாது அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதிகளின் நிமித்தமும் பிரம்மித்தை ஈசல் போடுவான் சோதோமும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் தெரியுமா ஏசா ஏசாவுக்கு ஏதோ என்று பெயர் அதியாமத்தில் இருக்கு ஏசா உங்களுக்கு தெரியும் பிரியன் அப்படி எடுக்கலாம் வேசி கல்லன் சொல்லி கிருபை இழந்து இருக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணவன் இருக்கு அக்கோபுக்கிரோதமாக எழும்பினவன் இருக்கு ஏசாவை நான் வெறுத்தேன் சொல்லியிருக்கிறார் ஏசா துன்பாக்கத்தின் எல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கத்தின் எல்லையா இப்ப யோசிச்சு பாருங்க நமக்குள்ளா சாப்பாட்டுக்காக சண்டை சாப்பாட்டுக்காக அடித்தடி சாப்பாட்டுக்காக பிரிவினை சாப்பாட்டு ஐயோ சாப்பாடு ஆகாரம் ஆகாரம் ஒரு இன்னும் சாப்பாட்டுல ஜெயமே இல்லை இன்னும் சாப்பாட்டுல ஜெயம் நம்ம விசுவாசிகள் ரொம்ப நீங்க ஜெயிக்கணும் சாப்பாட்டை ஜெயிக்கணும் வாரத்தில் ஒரு விசுவாசி மூணு நேரம் உபவாசம் எடுக்கணும் மூணு நேரம் இதை தனியாக நல்லா கேட்குறா எல்லாருக்கும் அதை கேட்டுட்டு பாச சொன்னார் மூணு நாள்னு சொல்லக்கூடாது பரிசுன்னு சொன்னால் நான் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் ஏசி சொன்னார் உங்களுடைய நீதி வேதபாரகர் பரிசெயல் என்பது நீதியை காட்டிலும் அதிகமாக இறாவிட்டால் பரல பிரவேசிக்க மாட்டேருக்கு அப்போ நான் சொல்றேன் அட்லீஸ்ட் எங்க வந்துரு அவன் ரெண்டு இருக்கான் நீ மூணில் போயிடு ரீச் பண்ணிடலாம் ஒரு ஊழியக்காரன் ஃபைவ் டைம்ஸ் அவன் இவனுக்கு போதவன் அதனாலதான் எங்க புதன்கிழமை காலை புதன்கிழமை இரவு சனிக்கிழமை காலை சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலை கொண்டு வராங்க அஞ்சு நேரம் ஒரு ஊழியக்காரன் இது போக பக்தி ரீதிக்காக பிரதிஷ்டாக ஒரு ஜனங்களுக்காக தன்னுடைய பரிசுத்திற்காக ஒன்னு ரெண்டு எடுத்துக்கலாம் அவன் சாகிறதுக்கு வந்தவன் விட்டு ஓடி வரையா நீ அப்பதான் பொண்ணு அழைச்சிட்டு வர மாதிரி ஆசிரியர்களும் பாட்டு பாடும்போது அப்படி நீ வந்து என்ன அப்போ உணர்வே இல்லாம நீ கத்தனுடைய ஆலயத்துக்கு வர்ற தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றதுதான் ஏசாவின் ஆவியது அவன் சிர பார்த்த அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டான் திருப்பி உட்கார்ந்து அழுதானா ஒரு நாள் அது எப்போ சாகும் அழுது என்ன பிரயோஜனம் கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணானா அதே கட்சி எல்லாம் போன பிறகு மனம் திரும்புதலுக்கு அழுதானா மனம் காணாமல் போனானா நியாயாதிபதிகள் ஏழு பதிமூன்று ஒரு அப்பம் உருண்டு உருண்டு போய் ஒரு கூடாரத்தையே டம்னு தள்ளிடுச்சு அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது யாரு யாரு கூடாரீதியானுடைய கூடாரத்தை இந்த கிதிய அப்பம் உருண்டு உருண்டு போய் முட்டி உள்ள உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உனக்கு விரோதமா இருக்கிற மீதி கூடாரத்தை எங்கயாவது ஒரு உயர்ந்த இடத்துல போய் தங்கிட்டு அந்த இறகெல்லாம் போல மாத்தி அந்த அப்படியே வெளியே வர்றது இல்லையா நேர பக்கத்தில் இருக்கிற மரத்துல கிளைகள்ல போய் முட்டுவான் அந்த கிளை ஒடிஞ்சிருச்சு நமக்கு என்ன வந்துருச்சு பவர் வந்துருச்சு வெளியே வந்துருவான் அது ஒடியலன்னா பேசாம திருப்பி அமைதிவான் ஒரு அப்பட்டு வந்துச்சு எதுல மோதிருச்சு கூடாரத்திலே கூடாரமே விழுந்துருச்சு நீ ஒரு அப்படப்பட்ட ஒரு அப்போ வல்லமையான ஒரு தேவையான பிள்ளை கத்தடிய சமூகத்தில் நீ இருந்து போய் முட்டு ஒரே போது போது உனக்கு விரதமா இருக்கிற சக்தி மீதி வல்லுமா உழும்போது வரமாட்டான் விதைக்கும் போது வரமாட்டான் நீர் பாய்ச்சும் போது வரமாட்டான் விளையும் போது வரமாட்டான் விளைச்சல் முடிஞ்ச அறுக்க போறாங்க வருவான் ஆவியா இந்த கூடாரத்தை ஒட்டை இந்த கூடாரம் இன்னைக்கு நீ தான் மோதி கவுல்கணும் அதிகாரம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாமின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரோவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் பாருங்க கொஞ்சம் விளைச்சலை வந்து எப்படி இருக்கும் எவ்வளவு பாருங்க ஜம்னும்ருமான நினைதியுடைய கூடாரம் இதை நீங்க கவிழ்க்கணும் தடுக்கிற ஆவிய நம்மால் ஒண்ணு பதினொன்னு குடும்பத்தை கவிழ்த்து வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் குடும்பத்தை கவிழ்க்காத குடும்பத்துல அவங்க நல்லா அவன் மட்டும் அவங்க குடும்பத்தை அழகா வச்சிருக்கான் பாத்தியா அவன் மனைவியோட இருப்பான் துரத்தி விடுன்னு சொல்லுவான் அப்படித்தானே அவங்க அவங்க கரெக்டா செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அதனாலதான் அவங்க நாவ என்ன செய்ய வேண்டும் அடக்க வேண்டும் கண்ட்ரோலா இருக்கணும் குடும்பத்தை கெடுக்க கூடாது இரண்டு பதினெட்டு விசுவாசத்தை விசுவாசத்தை கவுத்து விட்டுறாங்க குடும்பத்தை கவுக்குறாங்க நீ அடக்கமே இல்லாம போயிடும் குடும்பம் அல்ல கவிழ்க்க வேண்டியது விசுவாச வாழ்க்கை அல்ல கவிழ்க்க வேண்டியது நினைவே கவிழ்க்க வேண்டியது புறாவிக்கனுடைய ஆசனங்கள் கவிழ்க்க வேண்டியது காசுக்காருடைய பலகைகள் கவிழ்க்க வேண்டியது எகிப்து கவிழ்க்க வேண்டியது சோதம் கவிழ்க்க வேண்டியது மீதியான கண்களை போடுவோம் பேச விரும்பல எனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும் நல்ல ஒரு அபிஷேகம் அதுக்காக குறிக்கணும் சொல்ல வரல உன்னையே கத்தர் தொடணும் நீ எளிமி போகும்போது இந்த ஹால விட்டு எளிமி போகும்போது நீ ஃப்ரீயா போகணும் கத்தர்ட்ட பேசிட்டே போ அண்ட் நீ போ இன்னைக்கு கால விழுந்துரு வெக்கப்படாத ஆண்டவரு இசப்பா எனக்கு அபிஷேகம் வேணும்பா எனக்கு அபிஷேகம் எல்லாமே இந்த உலகத்தில் என்னால் இருக்கவே முடியாது எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு அதுக்கேற்ற ஒரு அபிஷேகம் தாங்க எனக்குள்ள தேவனுக்கு பிரியம் இல்லாத எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவுத்துருங்க அது எல்லாமே கவுரணும் ஒன்று கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கவுத்தாதான் கிளியராகும் அதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து வண்டியை ஓட்டினீங்கன்னா முடியாது எல்லாரும்தான் களை ஓடுவோம் பைபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க ஒதுக்கி வச்சுக்கோங்க ஒரு மதமா நம்ம முழு சபையை அனுப்போம் சுடப்பட்ட ஒரு வார்க்கோதுமை அப்பும் போல மாறுவோம் போய் மீதியானுடைய கூடாரத்தில் மோதுவோம் சாச எழுத்து டேரா போய் முட்டுங்க கவிழ்க்க வேண்டிய எல்லாமே கவுந்திரணும் அதை வச்சுக்கிட்டே இருக்க கூடாது ஆமேன் எல்லாரும் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க பேசூ பார்க்கூடாது நல்ல விஷயம் கிடைச்சா போதும் அவசியமே கிடையாது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது எலுமினி போதும் கத்திர நிரம்பிக்கொண்டே இருப்பார் சோதம் கவிழ்கப்படட்டோம் எகிப்து கவிழ்க்கப்படட்டும் காசுக்காருடைய பலகை கவிழ்க்கப்படட்டும் ஏதோ கவிழ்க்கப்படட்டும் நினைவு கவிழ்க்கப்படட்டும் உனக்குள் இருக்கிற அந்நிய சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படட்டும்